ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தளப்பில் ஸ்ராத்தினுடைய பெருமையை மகாபாரதத்திலிருந்து பார்த்துன்னு வரோம் அதில் பீஷ்மாச்சாரியாளுடைய சரித்திரத்தில் பித்திருக்கள் நிறையா வந்து அனுகிரகம் பண்ணுறார் பண்ணுறார் பீஷ்மாச்சாரியாளுக்கு பித்தர்க்களுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடைஞ்சதுனால தான் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தும் கூட மனோபலம் ஜாஸ்தியாக இருந்தது தைரியம் ஜாஸ்தியாக இருந்தது தேகபலம் குறையவே இல்லை அவருக்கு இவ்வளவையும் அவருக்கு கொடுத்தவா பித்தர்கள் அப்படி ஸ்ராத்தம் பண்ணுறார் அவர் பித்திருக்களை உத்தேசித்து அப்போது அந்த வாயச பிண்டம்னு கையில் எடுத்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லி கீழே வைக்க போகிற பொழுது சந்தனவனுடைய கை வந்து நிற்கிறது தர்ப்பம் என் கையில் வெயில்னே கடைசி வரைக்கும் அந்த கையில் வைக்க மாட்டேன்னு பீஷ்மாச்சாரியால் சொல்லி இடதுகினால் அவருடைய கையை இழுத்துட்டும் அந்த கீழே தர்பேயில் அந்த பிண்டத்தை வச்ச ஏன் ஏன் இப்படி பண்ணினேன் நான் தான் வந்திருக்கேனே வாங்கிக்கிறதுக்கு அப்படின்னு சந்தனும் கேட்டார் அப்போது பீஷ்மாச்சாரியார் சொன்ன நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா பூமோதத்தேன பிண்டேன திருத்தாயாந்தோ பராங்கதிம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது மந்திரம் சொல்லி பூமியில் பிண்டத்தை வைக்கணும் பூமியில் பிண்டத்தை வச்சால்தான் அது பூர்ணமாக பிதற்களை போய் சேர்றது அப்படின்னு தர்மம் சொல்கிறது தர்மத்தை தான் நான் நம் நம்பணும் என்ன சொல்கிறதோ அதை தான் நாம் எடுத்துக்கணும் அதை தான் நான் பூர்ணமாக கடைபிடிக்கணும் ஆகையினாலே அவர் நேராக வந்தால் கையில் கேட்டாலும் பூமூதத்தேன பிண்டேன அப்படின்னு எப்போது தர்மம் சொல்கிறதோ அதை தான் நான் கீழே வச்சேன் அப்படின்னு பீஷ்மாச்சாரியார் சொன்ன உடனே நீ எவ்வளவு தூரம் தர்மத்து மேலே நம்பிக்கையாக இருக்கேங்கிறத பரீட்சை பண்ணுறதுக்காகத்தான் நான் நேராக வந்தேன் நீ முழுமையாக நீ தர்மத்தை நம்பியிருக்கே உனக்கு கட்டாயம் நீ செய்த ஸ்ராத்தம் பூர்ணமாக ஆகும் நாங்கள்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கோம்னு அனுகிரகம் பண்ணி நீயாக எப்போ நினைப்பையோ அப்போதான் இந்த சரீரத்திலிருந்து உன்னுடைய பிராணன் கிளம்பும்னு அப்படி வரம் கொடுத்தா பித்திருக்கள் அப்படி வரம் கொடுத்தோ நீயாக நினைக்கிற பொழுது தான் உனக்கு காலம் ஆகும்னு நினை வரம் கொடுத்து போனால் பித்திருக்கள் அப்படி பித்திருக்களுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக அடைஞ்சவர் பீஷ்மாச்சாரியார் அவர் அவருக்கு அப்புறம் அஞ்சு தலைமுறை பார்த்தவர் பீஷ்மாச்சாரியா அந்த அளவுக்கு தீர்க்கமான ஆயுசு உடம்பு பூரா அம்புகள் தச்சிருந்தாலும் கூட அவருக்கு உயிர் போகலை மனோபலம் குறையலை தலையிலேருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் அம்புகள் கோத்துருக்கு உடம்புல கோத்து கீழே விழுந்திருக்கார் உடம்பு பூரா அம்பு எடுக்க முடியாது ஏனா, இந்த பக்கத்தில் நுழைஞ்சு அந்த பக்கம் வழியாக வெளியில் சத நரம்போடு இழுத்துன்னு வந்திருக்கு வெளியில் அதை எடுத்தால் கண்டிப்பாக அவர் உடம்பு அழுகி போயிடும் அந்த நிலையில் இருந்தும் கூட அவர் தர்மோபதேசம் பண்ணுறார் பஞ்சபாண்டவாளுக்கு யாருக்காவது தோணுமோ வியாதி வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துன்னு பொழுது யாராவது வந்து எனக்கு நல்லது சொல்லுங்கன்னு சொன்னால் முதல்ல எனக்கு உடம்பு சரியாகிறதுக்கு நீ மருந்து சொல்லுன்னு கேட்க தோணும் நமக்கு ஆனால் பாண்டவாள் வந்து கேட்கிறார் பீஷ்மாச்சாரியாளர்கள்ட்ட கேட்கிறார் நீங்கள் இன்னும் நிறைய எங்களுக்கு நீங்கள் தர்மம் சொல்லணும் நாங்கள் கேட்கணும்னு இவா கேட்க அந்த யுத்தகலத்தில் கீழே விழுந்திருக்கார் அவர் பீஷ்மர் அப்போது கூட நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்லாம் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறது இதுதான் தர்மம் நீங்கள்லாம் இதுதான் கடைபிடிக்கணும் அப்படின்னு அவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணுற அளவில் அவருக்கு மனோபலம் இருந்தது மனோதைரியம் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு மனோதைரியத்தை கொடுத்தவா பித்திருக்கள் பீஷ்மாச்சாரியாளுக்கு அப்படின்னு பீஷ்மாச்சாரியாளுடைய சரித்திரத்தில் அந்த அளவுக்கு பிதற்களை அனுகிரகம் பண்ணியிருக்கேன் இதே போல தான் நம் ஒவ்வொருவருக்கும் பித்தக்கள் அனுகிரகம் பண்ணுவாள் நாம் நமக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடியவா பித்திருக்கள் தான் வேறு எதுனாலையும் நாம் மனோபலத்தை அடைய முடியாது வியாதிகள்லாம் வருது அப்படின்னா அது ஏதோ கர்ம வசாத்து நமக்கு வியாதிகள் வருது அது இப்போது இப்போது அதெல்லாம் வந்து இப்போ வியாதினே சொல்கிறது இல்லை அதெல்லாம் ஒரு குறைபாடுகள்னு வருது இப்போது டாக்டர்களே அதை தான் சொல்கிறேன் இப்போ பிபி சுகர்லாம் வருதுன்னா அவைகள்லாம் வியாதினே பேரில் நோயில் அவைகள்லாம் குறைபாடு ஏதோ சில வைட்டமின் குறைபாடுகள்னாலே வரக்கூடியது அப்படின்னு வந்துடுச்சு அதுதான் உண்மை ஆகினாலே நமக்கு மனோபலம் வேணும் என்ன நடந்தாலும் நாம் அதை பொறுத்துக்கிறதுக்கு மனசை வலுப்படுத்திக்கணும் எது சரி எது தப்புன்னு புரிஞ்சிக்கிற அளவில் நாம் மனதை கட்டுப்படுத்தணும் ஏன்னா இந்த நாளில் எது சரி எது தப்பு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற முறைகள்லாம் இந்த அளவு இந்த நாளில் அந்த அளவுக்கு நமக்கு தெரியறது இல்லை காரணம் என்னென்னா நம்முடைய மனோபலம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு ஞானிகளுக்கு ஜீவன் அவர்களுக்கெல்லாம் மனசு தான் பலம் அதுதான் மகாபிரி வாழ்க்கையே அனுபவங்களில் பார்த்தா தெரியும் மகாபிரி வாழ்க்கை நிறையா பேர் அனுபவங்களை சொல்லுவார் அப்படி ஒருத்தர் ஒரு அனுபவம் சொன்னார் என்னென்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சிக்கல் என்ன சிக்கல்னால் அவருக்கு ஒரே பொண்ணும் அந்த பொண்ணை தன் சகோதரி பையனுக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறார் அதாவது அத்தை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணை அப்படின்னு அவ பேசி தீர்மானம் பண்ணி நிச்சிதார்த்தமும் பண்ணியாச்சு கல்யாண பத்திரிக்கையும் போட்டாச்சு அப்படி போட்டு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்போது அந்த பொண்ணு வந்து ஒரு தகவல் சொல்கிறா தகப்பனார்ட்ட அவருக்கு தூக்கி வாரி போட்டு அதிலிருந்து அவருக்கு மனது நிம்மதியில் ஒரே குழப்பம் அவர் இந்த குழப்பத்தை எங்கே போய் தீக்கிறதுன்னு தெரியல ஒரு நாளைக்கு காலங்கார்த்தால் தட்டு நிறையா பழங்கள் எடுத்துகிட்டு தம்பதிகளாக வந்து பெரியவாக்கிட்ட வந்து நிற்கிறார் பெரியவா காலம்புற அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுன்னு வந்துட்டு பார்த்தால் ஒரு தம்பதிகள் கண்ணில் தாரதாரியாக ஜலம் வருது அழுதுன்னு வந்து நிற்கிறார் பெரியவா உடனே என்னென்னு கேளுன்னு சொன்னான் என்னென்னு விசாரித்தார் அவர் சொல்ல முடியாமல் அழுகிறார் என்னென்னு சொல்லுன்னு அவர் சொன்னார் எனக்கு ஒரே பொண்ணும் அந்த பொண்ணை என்னுடைய சகோதரி பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை ஆனால் ஆசைப்பட்டு நிச்சதார்த்தம் பண்ணி கல்யாண பத்திரிக்கை எல்லாம் போட்டாச்சு ஆனால் அந்த பொண்ணும் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ரெண்டு பேருமே முறதான் வர முறை பையங்கள் தான் இவன் முதல்லையே அந்த பொண்ணு இதை சொல்லியிருந்தான்னா முதல்லே அது மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து சொல்கிற அந்த பொண்ணும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டும் அதை செய்தால் சகோதரி குடும்பத்தோட விரோதம் வரும் இல்லை அதை மறிச்சிட்டும் இதை செய்தால் இந்த பொண்ணும் இந்த பையன்ட்டு ஒரு நாளைக்கு சொன்னான்னா தம்பதிகளுக்குள்ளே அன்யோன்யம் போயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரே குழப்பமாக இருக்குது அதான் பெரியவாள்கிட்ட கேட்கலான்னு வந்தேன்னு ரெண்டு பேரும் சொல்லி எழுதி நமஸ்காரம் பண்ணினான் பெரியவா என்ன சொன்னாலாம் இங்கேயே இருன்னு சொன்னான் பெரியவா சொல்லிட்டு மேற்கொண்டு அனுஷ்டானத்துக்கு பேட்ட அன்றைக்கு பூரா அந்த தம்பதிகள் உங்கள் மடத்திலேயே இருந்தாள் ராத்திரி எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்த வந்து பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணினான் பெரியவா ராத்திரி இங்கேயே தங்கீருட்டாவால் அவளும் அங்கே தங்கிட்டான் ராத்திரி காலங்காரத்தால் எழுந்து அந்த தம்பதிகளை கூப்பிட்டான் பெரியவா கூப்பிட்ட உடனே அவள் ரெண்டு பேரும் வந்து பெரியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணினான் உடனே பெரியவா பிரசாதம் எடுத்துனவான் அக்ஷத பிரசாதங்கள்லாம் எடுத்துனோன்னு கொடுத்தோன்னே அவள் ரொம்ப சந்தோஷமாக அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பி போனான் இதை சுற்றி இருக்கிற வாழ்க்கெல்லாம் என்ன நடக்கிறதுனே புரியல நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும் ரெண்டு பேரும் எழுதுட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் பெரியவாழ்கிட்ட வந்து அவள் ஒரு இதற்கு வந்து கேட்டு பெரியவாளும் அவளுக்கு ஒரு தீர்வு சொன்னதாக தெரியல அவள் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாளே இந்த குழப்பத்துக்கு அவளுக்கு தீர்வு கிடச்சுடுத்தா என்ன தீர்வு கிடைச்சிது என்ன தீர்மானம் பண்ணான்னு சுற்றி இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரே யோஜனை அவள் ரொம்ப சந்தோஷமாக பிரசாதத்தை வாங்கிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போய்ட்டாவா என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்